ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் தற்சமயம் தண்ணீருக்காக மழையை பிரார்த்திக்க வேண்டிய தருணம் மழைங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம் தண்ணீர் இல்லாமல் உலகமே இல்லை தண்ணீருங்கிறது அடிப்படையான ஒரு தேவை அதை நாம் மிகவும் பிரார்த்தனம் பண்ணிதான் அடைய வேண்டிய காலம் இப்போது மழையை எப்படி அடையிறது அப்படின்னா அதற்கு நிறைய உபாயங்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய வேதமும் காட்டுறது புராணங்களும் காட்டுறது நம் முன்னோர்களும் நிறைய செய்து மழையே அடைஞ்சிருக்கா வேதத்தில் உபாயங்கள் சொல்லப்பட்டிருக்கு மழைக்காக அதாவது அக்னிஹோத்திரம் செய்பவர்கள் மே கருத்த மேகங்கள் உள்ள நிறத்தில் வஸ்திரம் கட்டிண்டு அந்த கருத்த மேகம் உள்ள நிறத்தில் உள்ள அரிசியை வச்சு செய்யக்கூடியதான ஒரு அனுஷ்டானம் காரீரி இஷ்டின்னு பெயர் அந்த காரீரி இஷ்டிங்கிறது அக்னிஹோத்திரம் பண்ணுறவர்களால் செய்யப்பட்டால் நிறைய மழை பெய்யும் அந்த மந்திரங்கள் அப்படி பிரார்த்திக்கிறது அதேபோல் வேதம் அத்தியனம் செய்தவர்கள் வருண ஜபம்னு நம்முடைய மகரிஷிகள் காண்பிச்சிருக்கார் அந்த வருண ஜபம் நிறைய இடங்களில் செய்யப்படணும் அதேபோல் வருண மந்திர ஜபம்னு சில மந்திரங்களை மாத்திரம் நிறையா ஆவர்த்தி ஜபம் பண்ணுறது அவைகளே வேதம் அத்தியனம் பண்ணினவர்கள் பண்ணணும் அதேபோல் நீர் நொச்சின்னு ஒரு சமித்து அந்த சமித்தை வைத்து கணபதி ஹோமம் பண்ணுறது அந்த கணபதி ஹோமம் பண்ணினால் கட்டாயம் மழை பெறலாம் அதேபோல் பௌராணிக்கர்கள் மகாபாரதத்தில் விராட்ட பர்வானு ஒரு பகுதி பஞ்சபாண்டவர்கள் அஜாதவாசம் பண்ணின சரித்திரம் அதை வியாசரன் நமக்கு எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்காரோ அந்த முறையிலேயே சிரவணம் பண்ணணும் ஒவ்வொரு ஸ்லோகங்களும் எல்லோராலும் கேட்கப்படணும் அந்த ஸ்லோகத்துக்கான பொருளும் எல்லோராலும் கேட்கப்படணும் ஒவ்வொரு ஸ்லோகங்களையும் சொல்லி அதை தமிழில் சொல்லணும் அப்படி இந்த விராட்டு பர்வா பிரவச்சனமானது நிறையா இடங்கள்லே நடந்தால் மழைக்கு பஞ்சமே இருக்காது அதேபோல் ஸ்ரீமத் பாகவதத்தில் தசமஸ்கந்தம் சொல்லப்படணும் கிருஷ்ண ஜனனம் சுகபிரம்மம் நமக்கு எப்படி அனுகிரகம் அந்த முறையிலேயே ஒவ்வொரு ஸ்லோகங்களையும் சொல்லி அதை தமிழில் சொல்லணும் அப்படி எல்லோராலும் ஒவ்வொரு ஸ்லோகங்களும் கேட்கப்படணும் அந்த ஸ்லோகத்திற்கான பொருளும் கேட்கப்படணும் பஞ்சபாண்டவர்கள் தர்மாத்மாக்கள் அப்படின்னு காதில் விழுந்தாலே மழை பெய்யும் அப்படி விராட்ட பர்வா பிரவச்சனம் கிருஷ்ண ஜனனம் பிரவச்சனும் நிறையா இடங்கள்லே நடந்தால் மழைக்கு பஞ்சமே இருக்காது அதேபோல் ருத்ராபிஷேகம் நிறையா இடங்களில் நடக்கணும் ருத்ரம் சொல்லி தீர்த்தம் மாத்திரம் அபிஷேகம் பண்ணினால் போகும் பரமேஸ்வரனுக்கு ருத்ரம் சொல்லி அபிஷேகம் பண்ணணும் அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்த்தத்தை பக்கத்தில் உள்ள குளமோ ஏரியோ நதியோ அங்கே கொண்டு போய் விட்டால் அங்கே தண்ணீர் நிறைய பெருகி வரும் அதேபோல் முத்துசுவாமி தீக்ஷிதர் மழையை பிரார்த்தனம் பண்ணி கீர்த்தனம் பாடியிருக்கார் அந்த கிருதிகள் பாடப்படணும் அதேபோல் திருப்பூங்கூருங்கிற ஊரில் சுந்தரர் வையகமுற்று மாமலை மறந்துன்னு ஒரு பதிகம் பாடுறார் அந்த பதிகம் ஆண்கள் பெண்கள்னு எல்லோரும் சேர்ந்து அதை படிக்கலாம் இத்தனை உபாயங்கள் செய்தால் மழைக்கு பஞ்சமே இருக்காது தண்ணீர் கஷ்டமே இருக்காது இவை இவைகள் அனைத்தும் செய்யறதுக்கு நமக்கு நம்பிக்கை வேணும் முத்துசுவாமி தீட்சிதர் கீர்த்தனை பாடினார் மழை பெய்ஞ்சதுன்னா நமக்கெல்லாம் முத்துசுவாமி தீட்சிதர் அளவுக்கு தபஸ் இருக்கான்னு நினைக்கப்படாது முத்துசுவாமி தீட்சிதர் அளவுக்கு நமக்கு தபஸ் இருக்கலாம் ஆனால் அவர் பாடின கிருதிக்கு அந்த சக்தி உண்டு மழையை கொண்டு வரக்கூடிய சக்தி அவர் பாடின கீர்த்தனைக்கு உண்டு வையக மற்றும் ஆமழையை மறந்துன்னு சுந்தரர் பாடுறார் சுந்தரர் அளவுக்கு நமக்கு பக்தி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர் பாடின பதிகத்திற்கு மழையை கொண்டு வரக்கூடிய சக்தி உண்டு அதை நம்பணும் நம்பி இவைகளெல்லாம் செய்தால் கட்டாயம் நிறைய மழை பெய்யும் சுலபமாக நாம் தண்ணீர் கஷ்டத்தை போக்கலாம் அதேபோல் காயத்ரி ஜபம் நிறைய செய்யணும் இனிமீதாவது நாம் ஒவ்வொருவரும் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும் இனிமீது நாம் உண்மையையே பேசணும் சத்தியத்தையே சொல்லணும் எக்காரணத்தை கொண்டும் பொய் சொல்லக்கூடாது எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் ஆச்சபணம் பண்ணாமல் ஆரம்பிக்கக்கூடாது ஆசபனம் பண்ணாமல் முடிக்கக்கூடாது முடிஞ்ச வரையிலும் நிறைய காயத்ரி ஜபம் பண்ணணும் இது மூன்றையும் கட்டாயம் நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்கணும் இப்படி செய்துன்னு வந்தால் சுலபமாக நாம் மழையை பெற முடியும் ஈஸ்வரனால தான் நமக்கு மழையை கொடுக்க முடியும் வேறு எந்த உபாயத்தினாலேயும் நம்மால் மழையை கொண்டுவர முடியாது பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் நாம் ஒரு சொட்டு மழையை கூட பெற முடியாது அதற்கு பகவானை இத்தனை உபாயங்களை செய்து நாம் மழையை பெறணும் இவைகளை தான் நம் முன்னோர்கள் நமக்கு செய்து காண்பிச்சுருக்க இவைகள் சில இடங்கள்லே இப்போது நடந்துன்னு வருது அது போதாது நிறைய இடங்களில் நிறைய பேரால செய்யப்படணும் நிறைய பேரால கேட்கப்படணும் அப்படி இந்த உபாயங்களை செய்தால் மழைக்கு பஞ்சமே இருக்காது நிறையா மழை பெய்யும் தண்ணீர் பஞ்சம் குறையும் அப்படி எல்லா இடங்கள்லேயும் நம்மாலும் முடிஞ்ச வரையிலும் இவைகளை ஏற்பாடு பண்ணி செய்பவர்களை செய்ய சொல்லி நாம் கேட்கணும் நாமும் அதில் கலந்துக்கணும் அப்படி எல்லோராலும் பிரார்த்திக்கப்பட்டால் கட்டாயம் பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் மழைக்கு பஞ்சமே இருக்காது அப்படி ஈஸ்வருடைய அனுகிரகத்தினால நாம் சுலபமாக இந்த மழையை பெற முடியும் அப்படி இத்தனை உபாயங்களில் நம்மால் எது முடிகிறதோ அதை செய்து இப்போது இருக்கிற இந்த தண்ணீர் பஞ்சத்தை நாம் போக்கணும் நம்ம நிறையா மழை பெஞ்சு தேசம் ஜலசிரமம் இல்லாமல் சுபிக்ஷமாக இருக்கணும்னு ஆச்சாரிய சந்நிதியில் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்